தொள்ளாயிரத்தி எட்டு அல்லாக செல்லாகவும் அணைகளை செல்லும் அவர்கள் கூறினார்கள் தொழுகைக்கு இக்காம சொல்லப்பட்டால் ஓடி வராதீர்கள் வாருங்கள் நிதானத்தை கடைபிடியுங்கள் கிடைத்ததை தொழுங்கள் தவறு பூர்த்தி செய்யுங்கள் இதை அபூஹரீராரதியாகவும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்